நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனுக்கு மகிமையும் கனமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் விசுவாசிகளா ஏசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்றால் அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று வாயினால் அறிக்கை செய்வதால் மாத்திரம் ஒரு மனிதன் இரட்சிக்கப்படுகிறதில்லை ஞானஸ்நானம் எனும் கிரியை மூலமாக அதை காண்பிக்கும் போதுதான் அவன் ரச்சிக்கப்படுகிறான் என்று வேதம் தெளிவாக காண்பிக்கிறது இன்னும் அநேக விசுவாச கிரியை குறித்து வேதம் கூறுகிறது அதாவது அழிவுக்கு தப்புவது எப்படி நீதிமானாக மாறுவது எப்படி என்பதை பற்றி இப்பொழுது புதிய இருசலிம் சபையின் தலைவரும் அப்போசலருமான எஸ் அவர்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி அமைய வேண்டும் என்ற கிரியையுள்ள விசுவாசத்தை பற்றி பேசவிருக்கிறார்கள் இதோ கத்தர் வரப்போகிறார் உங்கள் கிரியைகளும் அவரோடு கூட வரப்போகிறது இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவருடைய உள்ளத்தில் இருக்கும் விசுவாசத்தை தேவன் தாமே வர்த்திக்க பண்ணுவார்க்கு மறுபடியும் இந்த மைமோகத்துக்கு ஒருவனை துதிப்போம் நாம் தேவனை தொழுது கொள்ளும்போதெல்லாம் நமக்கு சமயமாக இருக்கின்றார் தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தில் இருக்கின்றார் தேவர்கள் மத்தியிலே தேவன் வீட்டியிருக்கிறார் என்று தேவனுடைய தெருவாக்கு சொல்கின்ற பிரகாரம் நமது ஆண்டவராகிய தேவன் தேவன் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் தேவர்கள் என்று திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் அலையிலேயா தேவர்கள் என்றும் உன்னதமான தேவனுடைய மக்கள் என்றும் நாம் அழைக்கப்படுவதற்காக ஆண்டவரை சோதரிப்பமாக அதே இல்லையா தேவனுக்கு மயிமை இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தேவன் தந்துவிடுகிற வார்த்தைகளை நாம் தியானித்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த செய்தி தேவன் எனக்கு தரும்போது ஆண்டவரையே மக்கள் கை கொண்ட என்று நான் எண்ணினேன் என்று சொன்னார் இந்த செய்தி வெளியே நிறைய மக்களுக்கு இன்று தேவைப்படுகிறது இதை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஹலையிலோயா தேவனுக்கு மயி உண்டாவதாக நாம் எல்லாரும் அவிசுவாசிகளாக இருந்தோம் நாம் விசுவாசிகளாக மாறியிருக்கிறோம் நாம் தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்களாக பிற ஜாதிகளாக நாம் இருந்தோம் கருத்தர் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம ஏற்றிருக்கிறார் ஹலையிலொய்யா வேதம் சொல்லுகின்றது நமக்குள்ள இருக்கிற அவரை குறித்து சாட்சி பகருகின்றார் பொதுவான நிருபத்தில் பார்க்கலாம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் வீணான மனுஷனே கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ தேவனுக்கு மயிமை உண்டாவதாக விசுவாசம் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது சாத்தான விசுவாசம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சாத்தான கடவுள் என்று விசுவாசிக்கிறான் நடங்குகிறான் என்றுதாக விசுவ ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்குள்ளே உயிர் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்குள்ளே உயிர் இருக்க வேண்டுமே பிள்ளை பிறந்திருக்கிற சத்தமும் இல்லை அசோமில்லை என்றால் பெற்றவர்களுக்கு என்ன சந்தோஷம் ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படினால நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்மைத்திருக்கின்றவர் அகலத்தையும் படைத்தவர் மேலே ஆளுகை செய்கின்ற தேவர் அதாவது அவர் கத்தாதி கர்த்தர் அவர் மேல் விசுவாசமாயிருக்கின்றவர்கள் அதாவது அவர் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் செய்யணும் கிரியிலே விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் நான் சுவால் செய்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல கிரியிலே விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் கிரி சுவாசம் பெரும் சத்து அதனால் எந்த என்று சொல்லி நிறுவனத்தில் வாக்கியத்தை வாசிக்கும் போது ஒருவர் என்று உண்டை எல்லோரும் தேவைசம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவிக்கிறார் என்பதை கிரியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவர் என்று எப்படி இல்லாம மக்களுக்கு அறிவித்து விட்டார்கள் எப்படி இல்லாம காண்பித்து நாம் பார்க்கிறோம் அதாவது ரட்சிக்கப்படணுமா கைதூக்கு உனக்காக தேவனுகிறாகிவிட்டது என்று சொல்லுகிற இப்படி குறுக்கு வழிகளை நாம் என்று பார்க்கின்றோம் குறுக்கு வழியாக பரவகத்துக்கு போக முடியாது வழியாக உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகின்றது ஆனா அப்படினால விசுவாசு என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது ஆனப்படினால விசுவாசத்தால் போதும் அதற்கு வேலை கிரியில ஒன்று செய்ய என்று சொல்லுகிறார்கள் பாருங்க முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை தேவையான பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் சொல்லிக்கொண்டு தொழுது அவர்தான் தேவன் என்ற ஒரு கிர வர வேண்டும் என்றுகம்ாரம் முப்பதாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் காணுகின்றோம் சிறச்சாத அதிகாரி திருவனுடைய மனிதர்களாகிய பவலை சீலாவையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்ற போது அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு பின்பகுதியை கிரியையே விட்டுவிடுகிறார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் வழிகள் எது ார்கள்ிகள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் ாகி விட்டது என்று ரே போலீஸ் சர்டிபிகேட்டை கொடுத்து மக்களை இப்படி கவத்தி போட்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம் நாம் தெளிவான வழியில் நடக்கிறோம் தெளிவான வழியில் கர்த்தன நடத்துகின்றார் நாம் கிரியே உள்ள விசுவாசத்திற்குள்ளாக இருக்கின்றோம் தேவனுடைய தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவர் காண்பித்த ரட்சிப்பின் மார்க்கத்தின் வழியை நாம் கடைபிடிக்க கை கொள்ள நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அருமையான தேவையில்லை நாம் யார் இருக்கிறோம் நாம் வேண்டும் என்றால் பெற்றிருக்கிற கற்றிற்குள் தொடமாக வேண்டும் என்று சொல்லுகிறேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் பெ <laughs> அறிவி என்று நாம் கேட்க பழகி இருக்கின்றோம் ஆனால் என்ன படுகால் கருத்தர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி மேலே ஆண்டவரை நான் சூத்திருக்கிறேன் நமது ஆண்டவராகியும் அந்த பிரகாரமாகவே அதாவது நமக்கு ஆலோசனை தந்திருக்கிற மார்க் பதினாறு பதினாறு வாசிக்க வேண்டாம் அதில் நான் பார்க்கும்போது விசுவாசமுள்ளவனாகி பெளை காண்பிக்க மனமாற மனங்குள அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் பாவனம் மேற்கொண்டிருந்தது நம்மை அடிமைப்படுத்தி நாம் அப்போது பிசாசு பாமிசம் இவர்களுக்கு எல்லாம் அடிமைகளாக இருந்த ஒரு பாரு காந்தாகை மந்திரிசர் பண்டிகைக்கு போய்விட்டு ரதத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் இயசாய தெருந்திரும்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை படிக்க வேண்டாம் படித்துக் கொண்டிருக்கிறார் மரணத்தை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறது ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார் அதாவது குதிரை ஓடுகிற தரையில் கால்படுகிறது தெரியாது அவருடைய பாதத்தில் தீ பறக்குமா அந்த போய் சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் எப்படி அவர் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறத கேட்கின்றார் அதாவது விளங்குகிறதா ஒருவன் சொல்லித்தரா சொன்னார் விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார் பிறப்பில் இருந்து அவருடைய வளர்ப்பில் இருந்து அவருடைய பாடு மரணங்களில் இருந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் ரஷிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அவருக்குள்ள விசுவாசம் வந்தது மாத்திரமல்ல அது காண்பிக்க ஆரம்பித்தார் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவருடைய கண்களெல்லாம் எங்கே போகிறது எங்கிறது எங்களுக்கு மந்திரி கேட்கின்றார் நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன கிரியை காண்பிக்கிறேன் என்னை சுத்திகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று இருந்திருக்கலாமே கேட்ட மாத்திரத்தில பிலிப்பு சொன்னார் நீர் விசுவாசித்தால் தடையில் என்று சொல்லாமல் முழு இறுதியைத்தால் தடையில் முழு இறுதியை கிரியை செய்தால் தடையில் வாங்கினார்கள்த்தான் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது இன்றைக்கு கத்திரை ஆராதிக்கிற எவ்வளோ பெரிய கூட்டங்களை உலகத்தில் பார்க்கின்றோம் தேவன் சொன்ன வார்த்தைகளை கிரியிலே நடப்பிக்கவில்லையே அவைகளை கை கொள்ளவில்லையே அவளுக்கு ரட்சிப்பு போய்விட்டது என்று நான் வருந்துகின்றோம் சிலர் வருத்தப்படலாம் இவ்வளோ பக்தர்கள் அவர்களை நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லலாமா என்று கேட்கலாம் அருமையானவர்களை யாக்கு எழுதிவிட்டார் கிரியை இல்லை விட்டால் அந்த விசுவாசம் செத்தது பெரிய விசுவாசம் இருக்கிறது விசுவாசத்தில் பலகீனமான விசுவாசம் இங்கே சொல்லப்படுகிற காரியம் சத்த விசுவாசம் கிரி இல்லாத விசுவாசம் சத்ததா பிரமாணங்களை அறிந்த போதிலும் அவைகளை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல கை வேண்டும் கை அதாவது கிரியில் நடப்பிக்கிறது விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் அருமையான கத்திரை பிள்ளைகளை நாம் கிரியுள்ள விசுவாசத்துக்குள் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக ஒரு காலத்தில இயேசுவைதான் நாம் ஆராதித்தோம் பிறவிலே நாம் கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்தோம் இயேசுவைத்தான் தொழுந்து கொண்டோம் கால மாலை மத்தியான ஒன்றியோட ஜபமும் பண்ணினோம் எல்லாரும் செய்து கொண்டுதான் இருந்தோம் இயேசுவை விசுவாசித்தோம் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கை கொள்ளவில்லை கீழ்படியவில்லை இருந்தது நாம் அடைந்திருக்கிறபடினால் நமது ஆண்டவரை நாம் சோதனிபமாக தேவனுக்கு மயுமே அதில்தான் கிரியை நடக்கும் என்று நாம் காணுகிறோம் இரண்டாவது ஒரு சமூகத்தை பார்க்கின்றோம் யோவான் சுசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போடுங்கள் கண்களை ஏறெடுத்து பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடி நான் உண்மைக்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்புவதை சூழ்ந்து நிற்க விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்த இதை சொன்னேன் என்றும் போது மருத்துவ உயிர்த்தெழுதலில் என்னுடைய சகோதரன் உயிரோடு இப்படைய சகோதரன் இருக்குமானால் விசுவாசம் இருக்குமானால் அவள் சொல்லுகிறாள் ஆண்டவரே கல்லை எடுக்க சொல்லுகிறீரே அதில் போய் அவனுடைய பாடி வைத்து நாள் நாள் ஆயிற்று நார்மே என்று சொன்னாள் மகிமையை காண்பாய்யா தும் நான் உனக்கு சொல்லவில் இருக்குமானால் பாடி நாராய் வந்திருக்கிறவர் கடவுள் கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய சொல்லிருப்பான் என்பதை கிரியில நீ காட்டு அவர் நினைத்தால் கல்லையும் புரட்டி முடிய முடியும் மலையும் புரட்டி முடியும் ஒரு சொல் சொல்லிவிட்டால் எல்லாம் பறந்து விடும் நாம் சுவாசத்தை கிரியில காட்ட வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்க வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கிரியிலே காண்பிக்க வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்கணும் எடுக்கணும் பாவரிக்க செய்து தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்களிடத்தில் பெறணும் பெற்றுக் கொள்ளும் போது அங்கே அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது இங்கே நான் உனக்கு முன்பே சொல்லவில்லையா அதாவது ஒரு சகோதரன் இப்பொழுதே உயிரோடு இழந்திருப்பான் என்று சொல்லவில்லையா கல்லை புரட்டு உடனே கல்லை புரட்டினார் எண்ணில வந்த கிரியை தான் எதிர்பார்க்கின்றார் எனக்கு ஒரு போன வந்தது மூணு நாளைக்கு முன்னால நம்ம பீலாம என்னுடைய மயனுக்கு அன்னைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறது கடைசி கட்ட மாதிரி இருக்கிறது திருப்பி அங்க பொண்ணு கஷ்டப்பட்டு அங்கிட்ட எனக்கு ரொம்ப சிரியஸா இருக்குது தேவம் விட்டு விசுவாசத்தோடு கொள்ளுகிறேன் என்று சொல்லவில்லை அப்பொழுதே ஜோபமணி போனிலே ஜோபு காதல போன வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் வைத்துக் கொண்டார்கள் நாம் அது கிரியில கண்டு அண்ணோ மரித்தவரை உயிரோடு எழுப்பின தேவன் இதை மறிக்கவில்லை உயிரு இருக்கிறது பிளக்க வைக்க முன்னால் மூன்று நாளைக்கு முறை அதே சகோதரி எனக்கு ஒருவன் எனக்கு விசுவாசம் இருக்குது என்கிறான் ஒருவன் கிரியை இருக்குறான் அவன் கேட்கிறான் கிரியை உள்ளவர் சொல்லுகிறான் அவனுக்கு விசுவாசம் இருந்தால் இது கிரியிலே காட்டு என்று இல்லை இவன் கிரியிலே தன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறான் அறுபடியாக கிரியை உள்ள விசுவாசம் வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் அவர்கள் கல்லை புரட்டி தள்ளினார் புரட்டி தள்ளின வழிய வந்துவிட்டார் சுவாசித்தார்கள் இன்றும் அதுதான் நடக்க போகிறது கருத்து அதைத்தான் செய்ய நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீண்ட நாட்களாக இருக்கின்றேன் ஆண்டவரே எனக்கு தீர்க்க என்கிற ஒரு பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தீர்க்கு வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் இந்த அறை வீட்டுக்குள்ள இருந்து பண்ணும் போது அதாவது அடுத்த நாட்டில் ராஜா என்ன ரகசியமாக பேசுகிறான் ராஜா என்ன திட்டம் போடுகிறான் என்பதை நாட்டை காப்பாற்றினார்கள் செய்தி அறிவித்தார்களே அப்படிப்பட்ட கிரியை காலத்தில் வேண்டும் என்று இன்றுவரை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது வரம் பெற்றவர்கள் என்பதை மக்கள் காண வேண்டும் என்று ஆண்ட விரும்புகின்றார் சுவாசத்திரு சொல்லுகிறதாக அருமையான கத்தொடி பிள்ளைகளை நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதை நான் அன்று நாள் அதாவது நம்முடைய ஆசிரியர் ஒருவர் நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் வாத்தியாரா இருந்தார் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வாத்தியாரா இருந்தார் அவர் குழந்தைகளுக்கு இந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீசூர் வஸ்திரத்தை தொட்டவுடனே சுகமாகி விட்டாள் என்ற கதையை சொல்லிக் கொடுத்தாள் ஒரு நாள் அதில் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு வந்தோடனே தாப்பினார் ஸ்கூலுக்கு போடணாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இந்த பிள்ளைக்கு அந்த சொன்ன வார்த்தை மனதில் அப்படியே பதிந்துருந்தது எங்களுடைய ஊழியக்காரர் எங்களுடைய சார் இப்படி சொன்னார் அல்லவா எங்கள் கடவுள் இருக்கிறார் அல்லவா அது அப்படினால இன்று நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் இன்று நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் குடமாவே எனக்கு சொன்னார் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு மேலான விசுவாசம் வந்துருக்கு சாப்பிடாரு கஷ்டப்பட்டார் அதனால பிள்ளை எப்படிவாதமாக ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுது அனுப்பிட்டேன் மத்தியம் பிள்ளை எப்படி இருக்கு பார்க்கலாம் என்று சொன்னேன் இந்த பிள்ளை என்ன பண்ணி இருக்குதுன்றால் அவங்க ஸ்கூல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஜெபம் பண்ணிவிட்டுதான் ஸ்கூலில் ஆரம்பிப்பாங்க அங்கே ஸ்கூல ஆரம்பிப்பார் வாத்தியார் அது ஜெபம் பண்ணி கண்ணை மூடி ஜெபம் விடும் போது இந்த பிள்ளை அவரோடு போய் சாஞ்சு நின்றுக்கிட்டு அவருடைய ஜிப்பாவை அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டே நின்று இருக்கு அப்போ அவர் ஜெபத்தை முடித்து ஒரு பிள்ளை நம்ம மேலே சாஞ்சிட்டு நிற்குது பிடிச்சி என்ன என்று சொல்லி ஜெபத்தை முடிச்சுட்டு என்னம்மா இல்லை சார் எனக்கு காய்ச்சல் காய்ச்சலில் என்னையான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு அப்பா கூப்பிட்டு போக சொல்ல இல்லையா இல்லை சார் நீங்கள் அன்ற ஒரு வேதத்திலேருந்து ஒரு சம்பவத்தை சொன்னீர்கள் அல்லவா சின்ன பிள்ளை சொன்னீர்கள் அல்லவா எப்படி என்று அனுப்படினால எங்களுடைய எங்களுடைய சாரிடத்தில் உங்களிடத்தில் ஏ சுவாமி இருக்கிறதை நான் அறிகிறேன் இல்லை நீங்களும் சொல்லி இருக்கிறீர்கள் நான் புருசுத்தாய்ப்பு இருக்கிறேன் எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி தந்திருக்கிறீங்க அன்படினால உங்களை தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று விசுவாசம் இருக்கிறது அவருக்கு எப்படி ஆச்சரியம் நான் சொல்லி கொடுத்த பாடம் நமக்கு அந்த விசுவாசம் குறைவாயிருந்தாலும் இந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம் தொட்டு கொஞ்ச எதிர்க்கு சோமாயிடுச்சு இல்லையில குணம் ஆயிட்டு மத்தியான தாப்பனார் பார்க்க வந்தார் வந்த பிள்ளை அங்கே பாடம் படிச்சுட்டு சூழ்நிலை வெளியே கூப்பிட்டார் என்னமா எப்படி இருக்கு நல்ல சோமாயிட்டு என்ன சார் இதை மாத்திரை வாங்கி கொடுத்தாரா இல்லை மாத்திரை வாங்கி கொடுக்கல அவங்கள இந்துக்கள் எஸ் அறியாதவர்கள் யெஸ் ஏற்றுக்கொள்ள மனம் அப்போ இப்படினு அது எப்படி சாருடைய வசனத்தை நான் தொட்டேன் அவருக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அதுபடினால் எனக்கு சோமாயிற்று ஆகலும் அதற்கு அந்த குடும்பம் முழுவதும் மையர் இவனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார் அதற்காக அண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறார் யார் அந்த அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் ஊழியக்காரராக இருக்கிறார் குடும்பம் முழுவதும் ஏசுவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறார் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாம் நான் அவருடைய என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை இவளுடைய விசுவாசத்தை கிரியை காண்பிக்க வீட்டை வெளியே கிளம்புகின்றார் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போய் விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அவள் இறங்கி சென்று அந்த கூட்டத்துக்குள்ளே ஜனக்கூட்டத்துக்குள்ளே நெறித்து கொண்டு போய் வசனத்தை தொட்டாள் தொட்ட மாத்திர வாசிங்க ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே தமிழ் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்ட ஒரு புனிதமான கேள்வியை புதிரான கேள்வியை கேட்கிறது போல மக்களுக்கு தோன்றினது கொஞ்சம் துடுதொடுத்தவர்கள் அல்லவா அவர்கள் இவ்வளவு மக்கள் ஆயிரக்கணக்கான லட்ச மக்கள் உமை நறுக்கிக் கொண்டு வரும் கொண்டு வரும்போது என்ன ஒரு ஆள் தொட்டது என்று எப்படி கேட்கிறீர்கள் அது எப்படி இதற்கு என்ன பதில் சொல்லுவது இல்லை எனில் இருந்து வல்லமை புறப்பட்டது ஒராள் கிரீச விசுவாசத்தை கிரியிலே காண்பித்திருக்கிறது திரளான மக்கள் என்னை நெருக்கொண்டு வருகின்றார்கள் என்னத்திலிருந்து நன்மை பெற ஆனால் நீங்கள் அப்படி திருப்தியானது காத்திருக்காக மாத்திரம்தான் பின்பற்ற மற்றபடி அல்ல என்று சொன்னாரோ அப்படி போல கிரிய இல்லாத ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக அவ்வளவு பேர் இருந்தார்கள் இந்த ஸ்ரீ கிரியை காண்பித்தான் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் அவர் விசுவாசத்தோடு தொட்டான் ஆரம்பித்தது வல்லமை புறப்பட்டு வந்து உதரத்தில் ஊழல் பனிரெண்டு வருஷமாக பெரும்பாலும் செலவு பெண்ணியும் வைத்தியர்களுக்கு கொடுத்து செலவு பெண்ணியும் குணமாக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த இவள் சுவாசத்தை கிரியையில் காண்பித்தோடனார்கள் இவள் பர்டிகுலரா போய் வஸ்திரத்தை தொட்டாள் சொசமாக விட்டாள் என்று நாம் காடுகிறோம் அதே அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் ஒன்னையில் உள்ள கிரியை உள்ள விசுவாசம் நான் உன்னை ரச்சித்தேன் சொல்லாமல் குணமாக்கிறேன் என்று சொல்லு தம்பி விசுவாசிக்கிற எல்லோருக்கும் நன்மை செய்ய அவர் நிறைந்த சமுத்திரமாக பொங்கி வழிகிற அதாவது கடலின் அலை போல பெரிய நன்மை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்கிறார் என்றால் நான் உன்னை குணமாக்கிவிட்டேன் போ என்று சொல்லவில்லை உன் விசுவாசம் ஒன்றில் இருந்த கிரியை உள்ள விசுவாசம் நீங்கள் வீட்டை விட்டு வழியை கிளம்பி ஆண்கள் கூட்டு பெண்கள் கூட்டம் என்று பாராமல் அதற்குள்ளே புகழ்ந்து இந்த நாளுக்குள்ள சிலருக்கு ஸ்தோத்திரம் பண்ண கஷ்டமாக இருக்கும் அவங்க பார்த்துருவாங்க பார்த்துருவாங்க சொந்தக்காரங்க பார்த்துருவாங்களா அன்னியாச பேச அநேகருக்கு கஷ்டம் யாரும் பார்த்துருவாங்களா தேவருக்கு வழிபாடு ஒன்றையும் பார்க்கவில்லை ஒரு வெக்கத்தை இவங்களோட உணரவில்லை ஒன்றை எதிர்பார்க்க எதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை நேசுவை தொடுவேன் எனக்கு குணம் எனக்கும்கம் கடும் என்று கேட்கிறது அது ஒரு பக்கம்ித்தாள் இறங்கி போய் அவடுவேடைய வஸ்திரத்தை தொடுவேன் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் இறங்கி போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொற்றால் அந்நேரமே அவள் குணமானாள் என்று தேவனுடைய வேதத்தில் தான் பார்க்கிறான் ஹலே லோயா ஹலே லுயா ஹலே லுயா ஆ தேவனுக்கு மயிமை உண்டாவதா அருமையான கட்டிட பிள்ளைகளை இப்படி கட்டிட வார்த்தை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது எத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை பிரவேசி பிரசங்கிக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லையா ஆமா பிரிக்க கொஞ்சம் தெரியாது யாருடைய உள்ளத்துல எந்த முறையில் இந்த வார்த்தை பிரவேசிக்கிறது என்ன செய்கிறது யார் தடை வைத்திருக்கிறார்கள் வேலை செய்கிறது என்கிறது பிரசுகிறவர்களுக்கும் கொஞ்சம் தெரியும் மயமாவது தெரியணும் தெரிந்துதான் அந்த வார்த்தையை அவர்கள் பேசுவார்கள் இந்த வார்த்தை ஆயிரக்கணக்கான பேர் இன்றே அவருடைய உள்ளங்களிலே அது கிரியேட் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் நான் பிளகின முழுவதை போல சிறையில் இருக்கின்றேன் சிறச்சாலையில் இருக்கின்றேன் கட்டப்பட்டிருக்கின்றேன் அறிவிக்க கூடாது என்கிற தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அச்சுறுத்துதல் பயமுறுத்துல என கொடுக்கப்பட்டிருக்கின்றது கையிலும் விலங்குடைய இப்பொழுது இருக்கிறேன் இருந்து கொண்டுதான் அவர் எழுதுகின்றார் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் வார்த்தை கட்டப்பட்டும் பூச்சைகரத்தின் கடைசி வரைக்கும் சொல்கிறது நான் விலகின நான் எல்லாத்திலும் குறை உடையவர் வார்த்தை ஜீவன் உள்ளது வளமை உள்ளது அது அதாவது மலைகளை உடைக்கக்கூடிய சமட்டியும் போன்ற பலமானது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது போது அந்த காலத்தில் கூடிப்பார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கு எக்ஸிப்பு கேட்டதை கண்டுகொண்டார் தெரிந்து கீழே உள்ள விசுவாசம் வேலை செய்து இந்த வார்த்தலிக்க இந்ததித்தெழுந்து நடந்தான் எக்கும் முன்பாக அருமையான கட்டுரை பிள்ளைகளே அவனுடைய வார்த்தை பலமாய் கிரி செய்து கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் இருக்கிறது தினாமம் அதாவது நம்முடைய இன்டர்நெட்டில் செய்தி பார்த்தவர்கள் தகவல் தந்து கொண்டே இருக்கின்றார்கள் நேற்றும் கோயத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது கோயத்தில் இருந்து ஒரு போன் பண்ணாங்க மலையாளமும் தமிழும் கலந்து பேசினாங்க இவனுக்கு மய் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொன்னார்கள் இங்கே எனக்கு விடுதலை கிடைக்கும் ஜெபம் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டார் நமக்கு எந்த போரில் ஜெபம் பண்ணினோம் தீரும் பிரச்சனை ஹலோ தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மரண கட்டத்தில் ஒரு அம்மா சிறிய மூலமாக விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் நாம் தான் என்று எண்ணி விட்டுவிடலை கிரியசிதார்கள் போன் பண்ண தேவனுடைய மனிதனுக்கு ஒரு போன் பண்ணுவோம் கத்திரம் விடுதலை ஆக்குவார் என்ற நம்பிக்கையோடு போன் பண்ணினார்கள் ஹெலையிலா ஜீவிக்கிறார்கள் மனிதர்கள் பிடித்திருப்பது எதிர்பார்க்கிற காரியம் என்ன கிரியை உள்ள விசுவாசம் எவ்வளவு பார்க்கலாம் கீழ்படுதல உத்தமம் பெரிய பெரிய கொண்டு வந்து படைத்தாலும் அந்த இருசிலம் தேவாலயத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொண்டு வந்து நிறைய காணிக்கைகளை கெட்டு கட்டாய் போட்டார்கள் விதவை வாழ்க்கைக்கு அன்றாட அந்த நாளில வாழ்க்கைக்கு இருக்கிற அத்தனையும் பார்த்து கொண்டே இருந்தார் ஒரு சத்தம் கொடுத்தார் எல்லாரையும் பார்க்கிறேன் அதிகமாய் போட்டார் அவருடைய கிரியை இன்று இருக்கிறதை கத்தருக்காக போட்டு விடுகிறேன் நாளை தான் கத்தருடையது என்ற நிலையில் தன்னுடைய வாழ்க்கைக்கு இருந்த அத்தனையும் அங்கே போட்டு விட்டான் நீ எவாய் என்று பார்த்துக் கொள்வார் என்ற உடையவர்களை கர்த்தன் இன்றும் எதிர்பார்க்கின்றார் வலிமை உண்டாவதாக இன்றிருக்கிற கருத்தருக்காக இந்த நாளை கருத்தருக்காக இந்து ஆராதனையில் எனக்கு இருக்கிற அத்தனை சக்தியை பாடி பகிவைப்படுத்தி ஆண்டு வரை துதிப்பேன் அப்புறம் உள்ளது கருத்தரால் துதிக்கணும் ஆண்டவர் தந்திருக்கிற சக்திக்கும் பிள்ளைக்கு மகிமைப்படுத்தணும் அநேகருடைய சோத்திரத்தினால என்ன பெருகுமா குறைந்து போகாது அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று இறை வாக்கு சொல்கிறபடினால ஆண்டு வரை நான் சோதர்கிறேன் இளையலோயா இளையலோயா ஆண்டவருக்கு மைமை கத்தோட பிள்ளைகளை நம்முடைய விசுவாசம் கிரியுள்ளதாக கிர உள்ள விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும் காலம் வந்திருக்கிறது என்பதை மட்டும் நான் உணர்கின்றேன் கடந்த கால நம்முடைய விசுவாச ஜபத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்களை விட இக்காலத்தில் நம்ம வித்தியாசமான கிரியைகள் நடப்புகிறது நாம் காணுகிறோம் அதற்கு நம்ம பாஸ்டர் ஜபத் சிங்கே அவருடைய மனைவியிருக்கிறார்கள் தாபரின் நடந்த புதுமே அவர்கள் அறிந்திருக்கிறார் மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இனி வரும் காலத்தில் வெறும் வார்த்தையினால மக்களுக்கு இயேசுவை காண்பிப்பதல்ல கிரியின் மூலமாக தெய்வம் அவர் அவர்தான் தேவ அவருடைய வல்லமைக்கு நிகரானது ஒன்றும் இல்லை என்பதை ஜாதிகள் அறிவதற்கு நம்ம எல்லாரும் என்ன நாகவான் இல்சாவின் இடத்துல வந்தான் பெரிய ஆள் பெரிய படைகளுக்கு தலைவன் பெரிய ஆள் அவருடைய எதிர்பார்ப்பு பெரிதாக இருந்தது ஆனால் ஒன்று அந்த பிள்ளை அந்த அடிமை பெண் பிள்ளை சொன்ன அந்த வார்த்தையை என்று வந்தான் எலிசா அவரை வந்து ஒன்றும் பார்க்கவில்லை பெரிய ஆளா இருந்தால் இருப்பார் நமக்கு கவலை இல்லை ஆண்டு பெரிய ஜாதியார் தேவனை சபைமாக கொண்ட ஜாதியே பெரிய ஜாதி வேற ஒரு ஜாதியும் பெரிய ஜாதி கிடையாது வேற ஒண்ணும் பெரிய ஆளும் நம்முடைய தகப்பெண் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லவா இந்த ஒற்றையால் ஒரு ஊமை வாபேசிதான் பதினெட்டு வருஷமா ஓமையா இருந்து அப்ப பக்கத்தில் ஒரு ஆள் தேவனுடைய மார்க்கத்துக்கு விரோதியா இருந்த பையன் பைத்தியமா இருக்கிறான் அவனுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அம்மாவுக்கு பதினெட்டு வருஷமாக ஓமையா இருந்தவங்க பேசிட்டாங்களே நம்ம பையனுக்கு இருதயத்தில் அவருக்கு இன்றைக்கு பணம் வேண்டாம் ஆள் தேவை பரலோகத்துக்கு போறதுக்கு ஆள் தேவை அதைத்தான் அவர் விரும்புகின்றார் அப்போ வந்தார் அவருக்கு சொன்னோம் நீங்கள் எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது நாங்கள் அது இயேசு இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சுகம் தரணும் அது அப்படின்னால இல்லை நானும் ஏற்றுக் கொடுங்க இல்லை இயேசு நீங்கள் கிரியல் இதை காண்பீங்கள் அப்போது அவர் திரும்ப தேடி வந்தார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுங்கள் உங்களுக்கு கடவுள் சுகம் கொடுப்பார் அப்போ அவர் விவேகானந்தர் புறம் பக்கத்தில் அங்கே ஒரு பொன்னையடி போவதற்காக இந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றோம் அங்கே வந்தான் வந்தேன் ஐயா இந்த இடத்துல எனக்கு ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அந்த அப்படின்னால நான் உங்களுக்கு என் பையனுக்கு நீங்கள் சோமாக்கிட்டீங்கன்னா எங்கள் பையனுக்கு சோமாகிட்டு நான் இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டி ஒரு ஏக்கர் பூமியை தந்து ஆலயம் கட்டி நான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்போதான் பார்த்து சொன்னாங்க இந்த உலகம் யாருக்கு சொந்தம் தெரியுமா உங்க இதில் நூறு ஏக்கராக இருக்குது நோரிய ஆனால் இந்த உலகம் யாருக்குள்ளது நாங்கள் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த பூமி அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று வெண்ணங்கி தரிசனை பற்றி விதத்தில் எழுதியிருக்கிறது அதன் அப்படினால அல்ல இயேசு ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய பிள்ளைக்கு சோமாகும் என்று சொல்லி நாம் அருமைத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் என்ன பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக லட்சிப்பு கேட்ட விசுவாசம் வசனத்தை கேட்டவர்களுக்கு உண்டாயிட்டா பேரு குருநெலி வீட்டிலே பிரசங்கம் பண்ணினார் பிரசங்கொண்டிருக்கும் போது அங்க என்ன ஆயிட்டு வசனத்தை கேட்டுக்கொண்டு வந்த யாரும் மேலும் அவள் எல்லாம் அவ்வளவு தாகத்தோடு விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காண்கின்றோம் கூடியிருக்கிற தேவைய பிள்ளைகளில் அவர் அந்த கற்றலை பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் கிரியை உள்ள விசுவாசத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார் வாழ்க்கையில் கத்தனை நமக்கு செய்ய போகிற காரியங்களுக்காக என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் நாம் விசுவாசிப்போம் விசுவாசித்து அவைகளை நாம் காண்பிப்போம் அண்டவரே நீர் செய்ய நான் இரண்டாவது செய்கிறேன் என்று சொல்லாமல் நீர் சொல்லுகிறத நான் செய்கிறேன் என்று நாம் சொல்லுவோமாக காட்ட்கிட்ட போய் சோமாக்கும் அப்புறம் மருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறதில்லை அவர் மருந்தை சாப்பிடுங்கள் சோமாகும் என்று சொல்லுவார் அதே மாதிரி ஏ சுவாமி வசனத்தை கை கொள்ளுங்கள் லட்சிப்பு கிடைக்கும் வசனத்தை கை கொள்ளுங்கள் உங்களுக்கு குணம் கிடைக்கும் வசனத்தை கல கெளுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வசனத்தை கலக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லுகிறேன் அப்படி பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டு சோதனைகிறேன் தேவனுக்கு மய்மண்டாவதாக அருமையான கற்றலை பிள்ளைகளை நம்முடைய வேதத்தில எல்லாவற்றிற்கும் ஆலோசனை இருக்கின்றது அவைகளை நாம் கடைபிடிக்கும் போது கிரியில அவைகளை காண்பிக்கும் போது நாம் அந்த நன்மையை நிச்சயமாய் பெற்றுக் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் தேவனுக்கு மய்மை மூன்றாவதாக மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியத்தை நமர்வர் வாசுகிறான் இங்கே ஒரு காணாநியஸ்ரீ ஒரு பிரஜாதிக்கார ஸ்திரி சுவாமி அதாவது நன்மை செய்கிறார் பேய்களை துரத்துகிறார் நோய்களை குணமாக்குறார் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறார் அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுக்கு சாசுபடியா இருந்தபடினாலும் போய் அன்றுவரையே என்னுடைய மகளுக்கு நீர் குணம் தர வேண்டும் என்று கேட்க சென்றார் ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளின் அப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல நான் எப்படினாலே பிள்ளைகளுக்குத்தான் நன்மைகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன போதிலும் அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதாக இருந்ததா இல்லையாண்டவரே அதை தர வேண்டாம் அந்த பிள்ளைகள் சாப்பிடும் போது அந்த மேலே துணிக்கைகளுக்கு இடை விடும்வா அதையாவது தரக்கூடாதா என்றார் ஆண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போயிற்று நம்மை பின்பற்றுகிற மக்களை பார்த்து அதாவது ஆக கடவுதே என்று விசுவாசம் பெரியது விசுவாசத்தில் சின்ன விசுவாசம் பெரிய விசுவாசம் இருக்கிறது என்று தெரிகின்றது கிரியையிலே காண்பிக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ பிரஜாளுக்கு இது கொடுக்கிறது இல்லை என்ன போதிலும் இல்லையா என்றே உமாராகும் நான் போக மாட்டேன் அதாவது பிள்ளைகளை கொடுக்கிறத சிந்தி போறதை வேஸ்டாய் போறதையாவது எனக்கு கூடாதா என்று கேட்டார் அந்நேருமே அவள் மகள் சுஸ்தம் ஆகிவிட்டாள் என்ன வேதம் சொல்கிறது அந்த நேரமே அவருடைய விசுவாசம் பெரிய விசுவாசம் அருமையான கற்றுவியாவுக்கு சொன்னார் நீ மறித்து போவாய் வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று எவ்வசாய தெருதர்சனம் மூலமாக செய்தி அனுப்பப்பட்டது என்ன நாம் காணுகின்றோம் ஆண்டு விடத்திலே போராடினார் ஜெபம் பண்ணினார் ஆண்டவரே நாம உக்களமாக நீதி கேடு ஒன்றும் செய்யவில்லை என்பது உமக்கு தெரியுமே மறுபடியும் நான் ஏன் சாக வேண்டும் பிழைத்திருக்க கூடாதா என்று கேட்டார் விசுவாசத்தை கிரியிலே காண்பித்தார் விசுவாசம் பெரியதாக இருக்கிறத கட்டர் கண்டார் கண்டு திரும்ப தேங்க திருச்சி அனுப்பி பதினைந்து வருடங்கள் வாழ்நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறேன் என்று போய் சொல்லு என்றார் அப்படியே ஆயிற்று என்று நான் காண வேண்டும் இந்த காணிய சிரியும் இல்லை பிள்ளைகளுக்குத்தான் அப்பத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன போதிலும் அவள் இலையாண்டவரே என் பிள்ளைக்கு நீர் சுதந்திரம் முடியும் சுகந்தர வேண்டும் அதற்கு உதாரணமாக அவர் சொல்லுகிறார் மேஜில் இருந்து துணிக்கைகளை பிள்ளைகள் சாப்பிடும்போது ஒரு துணிக்கை நாய் சாப்பிடுமே அதற்கு சமானமாவது என்னை எண்ணிக்கொள்ளக் கூடாதான் அதற்கு கத்தறி வைத்த பெயர் என்ன என்றார் பெரிய விசுவாசம் அவளுக்கு கண்ணேருமே அவளுடைய பிள்ளைக்கு சுகமாயிற்று என்னமை தொடவும் இல்லை அங்கே ஆண்டோர் போகவும் இல்லை வேறு ஒன்றும் செய்யவில்லை ஒரு வார்த்தை சொன்னார் அருமையான கற்ற பிள்ளைகளை நான் ஆராதிக்கிறதே ஒரு வல்லவி உள்ளவர் வார்த்தையாலேயே நாம் காடுகின்ற வானமும் பூமியும் அவைகளில் உள்ள சகல சிருஷ்டி என்று நாம் காணுகிறோம் அப்படிப்பட்ட மகாதேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலும் கிரியை உள்ள ஒரு உசுவாசம் நமக்குள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நினைவு பட்டணத்தை அழிப்பதற்காக யோனா திர்கதர் சேகர் அவர் ஒரு விசை மறுதளித்த போதிலும் இரண்டாவது அளவு அனுப்பினார் மூன்று நாள் விஸ்தாரமான ஒரு நாள் சுற்றி பயணம் செய்து தேவசெய்தியை அறிவித்தார் ராஜா முதல் அடிமை வரைக்கும் மிருக ஜீவன்கள் வரைக்கும் தங்களை தாழ்த்தினார்கள் விசுவாசத்தை கிரீரை காண்பித்தார்கள் தீர்க்கதில் சொல்லுகிற வார்த்தை கத்துடைய வார்த்தை அப்படியே ஆகும் என்று எண்ணி ார்கள்டிய இருக்கும் தங்களை தாழ்த்தினார்கள் ஆண்டவர் ஆகிய தேவன் அவருடைய மனம் திரும்ப அவருடைய விசுவாசத்தை கிரியிலே அவர் கண்டு அவர்களுக்கு இறங்கினார் என்று யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை அவர்கள் தங்கள் பொ வழியை விட்டு திரும்பினார்கள்ருடைய கிரைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு தான் செய்வேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்த போதிலும் அதற்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது செய்யாமல் இருந்தார் நாற்பது நாளைகள் இந்த பட்டணத்தை அழித்து போடுவேன் கவழ்த்து போடுவேன் என்று ஆண்டு சொல்லியிருந்தார் பாவங்கள் வாரம் மட்டும் எட்டிவிட்டது அறிந்தார் அந்த தேவ மனிதன் சொன்ன வார்த்தைத்தார்கள் உபவாசம் இருந்தார்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆடம்பரங்களை மாற்றிடுத்து சாம்பல் உட்கார்ந்தார்கள் அருமையான கற்றப்பிள்ளைகள் இந்தியா தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பலவிதமான நெருக்கடிகளை பார்க்கின்றோம் நாமம் பண்ண வேண்டும் எழுவையா நாமும் உண்டு வரின் ஜபம் அல்ல ஜபத்தில் பல வகை இருக்கிறதை நாம் காண்கின்றோம் சொன்னார் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற விதத்திலும் பெரு தனித்து ஜபம் பண்ணி இருக்கிறார் தங்களை தாழ்த்தி பலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கிரி உள்ள ஜீத்தை தேவன் கண்டு இவர்கள் மனம் திரும்பிவிட்டார்கள் என்ற இறங்கினார் என்று காண்கின்றோம் அன்படி கத்தர் ஒன்றை சொல்லி இருந்தாலும் நாம் கிரியுள்ள விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறது உண்மை ஆனால் இறக்கத்துக்காக கத்திரத்தில் கஞ்சுவோம் என்று நம்முடைய கிரியின் மூலமாக நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் இறங்கி நமக்கு கிருமை செய்வார் என்று கத்திர வேதம் சொல்லுகிறபடினால கர்த்தனை நாங்கள் வீடு சந்திக்க போகும்போது ஓர் வீடுகள் சந்திக்க போகின்ற காலங்களில் இங்குள்ள நம்முடைய மக்கள் எப்படி எந்த ரேங்கில் எந்த ஸ்டேஜில் இவர்கள் கிறிஸ்துவளாக இருக்கிறார்கள் என்று அக்கம் மக்கள் பார்க்கிற பார்வை மக்கள் பேசுகிற பேர் அவர்கள் சிரிக்கிற சிரிப்பு இவைகளை பார்க்கும்போது சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்கள் நாம் வாசிக்கின்ற இடத்துல நற்கரிய செய்கின்றவர்களாக நாம் இருந்தால் வாசதான் அடிக்கடி சொல்லுவாங்க வட இந்தியாவிலிருந்து ஒருங்குட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் வந்து பனகுடிங்கிற இடத்துல அவர்கள் கும்மலாக அதாவது இங்கே இருந்து நாங்குநேரி போவதற்காக எல்லாம் நிற்கிறாங்க பாச தெரியாதனால யாரும் அவர்களோடு அவர்களுக்கு வழிகாட்ட இல்லை பஸ்ஸில் ஏறவும் முடியாது ஃப்ரீயாக மூட்டை முடிச்செல்லாம் வச்சுருந்தாங்க இருப்பாங்க மூட்டை முடித்தோடு இருக்கிற அப்படின்னால பஸ்ஸுலையும் ஏற்ற முடியுது இப்படி இருக்க பாசத்தை போய் பக்கத்தில் போய் இந்தியில் ரெண்டு வார்த்தை பேசு உடனே அவ்வளோ பேரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றி போகிற இடத்துக்கு நீங்கள் வழி அனுப்பணும் அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவர்கள் போகிறது வேறு காரியம் கும்பிடுவதற்கு போகிறாங்க ஆனாலும் மனிதர்கள் தவிக்கிறாங்க நின்று ஒரு தேசத்தில் இன்னொரு இன்னொரு தேசத்துலேருந்து பாச தெரியாத இடத்துல வந்து தவித்து கொண்டு கிடைக்கிறாங்க சொல்லி உடனே பஸ்ஸுனால் அது சீசன் இவங்க நிறையா இருக்காங்க ஒரு பஸ்ஸில் அவ்வளோ பேரை மூட்டை முடிச்சு ஏற்ற மாட்டான் உடனே ஒரு டிராக்டரை ஏற்பாடு பண்ணி அந்த டிராக்டரில் டிராக்டரில் அவ்வளோ பேர் ஏற்றி அவங்களும் அதில் ஃப்ரெண்டில் ஏறிக்கிட்டு வள்ளியூர் உரைக்கு நான் வருவேன் அங்கே வந்து நான் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருந்தேன் என்று சொல்லி வள்ளியூர் வரைக்கு அதில் கொண்டு வந்தாங்க டாக்டர் வள்ளியூர் வரைக்கும் வர்றது வரைக்கும் வந்துட்டு பஸ்ஸில் ஏற்றும்போது அவ்வளோ பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும் நாங்கள் டேக்ஸ் பிடிச்சது அப்படி சொல்கிறோம் அப்போ அவர்கள் சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் இயேசுனுடைய பிள்ளைகள் அது அப்படினால நற்கிரிகளை செய்மடியாக நாங்கள் கற்றிருக்கிறோம் எங்களை நாங்கள் கும்பிடுகிற ஆண்டவர் நற்கிரியே செய்கின்றவர் அவர் நன்மை மட்டும்தான் செய்வார் தீமை செய்ய மாட்டார் தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் தீமை செய்கிறது இல்லை அது அப்படின்னால அப்படிப்பட்டவர் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற உடனே அவளைலாம் சொல்லிடுற அவங்க ஆசையில் ஏசு சுவாமி ஏசு சுவாமியுடைய பிள்ளைகள் சொல்லி எல்லாரும் எல்லாரும் கையெடுத்துக்க மாட்டார் வாக்கிய ஒருவர் வாசிக்கலாம் எவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மனிதரே மனிதர் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிழமைப்படுத்தும்படி உங்கள் அவர்கள் முன்பாக பிரகாசையா மனிதரே நம்முடைய பரமபிதாவை மகிழமைப்படுத்தா நாம என்ன செய்யணும் கிரியலை காண்டகன் பரமப்பிதார்கிமைப்படுத்துவார்கள் <simitation> என்று <simitation> <simitation> நற்கிரவர் என்று சொல்வார்கள் மற்றவர்கள் என்றால் அவர்களிடம் ஆராதிக்கிற தேவனை ஏற்றுக்கொள்ள என்றால் என்ன செய்யணும் நற்கிரியை செய்யணும் இல்லாத விசுவாசம் செத்துது மற்றவெல்லாம் பேர்கள் என்று சொல்வது அர்த்தம்ல அதை பற்றி நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை மற்றவை என்று ஏன் சொல்ல வேண்டும் நம்முடைய கடவுளை பற்றி சொல்லிவிட்டால் போதும் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிவிட்டாலே மற்றபடி அவர்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் எமது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிற நான் தேவனை சோதனைகிறேன் ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொன்னார்கள் என்றால் எங்களுக்கு ஒருவர் உண்டு எங்களுக்கு என்று சொன்னார்கள் அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க யோன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசங்க அதற்கு அவர்கள் என்றார்கள் நீங்கள் என்றால் ஆன் என்று சொல்ல சொல்ல அவர் செய்த கிர அவர் சில கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறது சபை மக்களுக்கு நாம் அதைத்தான் சொல்கின்றோம் கடவுள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகளை அவர்கள் காண வேண்டும் நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஜாதிகள் அறியும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தகப்பன் எங்களுடைய பிதா என்று சொல்கிறீர்களே அந்த ஆபரகா நடப்பித்த கிரிகளை நீங்கள் நடப்பியங்கள் அப்போ அவரகாடையார்கள் அந்த ஆபரகாக்கும் பெருமையும் மதிப்பும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று அந்த ஒரு யூதர்களை பார்த்து சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திரை பிள்ளைகளே இயேசு வரப் போகின்றார் இயேசு வந்து என்ன செய்ய போகிறார் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை அழிக்க வருகின்றார் என்று வேதம் சொல்கின்றது மற்றபடி ஒன்றுமல்ல ரொம்ப முக்கியம் ஆண்ட உதால் உங்களுடைய பிதா இயேசுவானால் உங்களுடைய தேவன் இயேசுவானால் அவருடைய கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் அதன் மூலமாக காட்டுங்கள் மற்றவர்கள் கேட்க வேண்டும் உங்களுடைய சகோதரன் ஒரு கோணி பயில சாக்கு பயில பைபிளை வைத்துக்கொண்டு அவர் பிரயாணப்பட்டு அறுப்புக்கோட்டையிலிருந்து வள்ளியூர் ஆராதனைக்கு அப்போ வருவார் அதுக்கு இடையில் ஆராதனை ஒன்றும் புதியரசன கிடையாது இங்கே வருவார் பஸ்ஸில் ஒரு சாக்கு பயில எல்லா உள்ள வைத்துக்கொண்டு வருகிறார் வரும்போது அவரை பார்த்து ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு கேட்டிருக்காரு நீங்கள் என்ன ஏசக்காரங்களா அப்போது அவர் கேட்டிருக்காரு என்ன என்னத்தை கண்டு சொல்கிறீங்க நான் சாதாரண உங்களை மாதிரி தானே இருக்கிறேன் இல்லை உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது என்ன சொன்னார் இல்லை முகத்தை பார்க்கும்போது தெரிகிறது உங்களுடைய கிரியிகளை பார்க்கும்போது தெரிகிறது பஸ்ஸில் வரும்போதும் பைதானவர் கண்டு ஐயா நீங்கள் உட்காருங்க நான் நின்றுக்கிடுறேன் ஒரு வாலிபர் பார்க்குறாரு இல்லவா நான் பிள்ளை நீங்கள் ஏசுவன் பிள்ளைகளா இல்லை இல்லையா மற்றவர்கள் அதை செய்ய மாட்டாரியா பசங்க ஒரு கர்பஸ்திரி நிற்கிறதா அம்மா இதில் உட்கார்ந்துக்கிடுங்க நினைக்கிறேன் பார்க்கிறவர்கள் இவர்கள் வித்தியாசமான ஆட்கள் என்று சொல்லு இல்லை பஸ்ஸில் ஓடி இடிச்சு சாடி மற்றவங்க உட்காரதுக்கு முன்னால் ஓடி போய் உட்கார் அப்படி இருக்கிறவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் அறுபடியால் மனிதரும் நற்கரிகளை கண்டு பரமத்திராவை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்கு வெளிச்சம் அவள் முன்பாக பிரகாசிக்க மற்றவர்கள் புகழ வேண்டும் என்றால் போற்ற வேண்டும் என்றால் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கிரியை ஆகிய வெளிச்சம் மனிதர்கள் மத்தியிலே காண்பிக்கப்பட வேண்டும் நற்குணங்கள் அடங்கிய குணங்கள் அதாவது மனிதர்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர்கள் உள்ள துணி போட்டிருக்கிறதுனால கண்டுபட மாட்டாங்க மற்றபடி உள்ள காரியங்களை கண்டுகொள்ள வேலைகள் உலகத்தில் நடக்கிற மொழியினால யாரையும் நம்புவதற்கு மக்களுக்கு இன்று விருப்பம் இல்லாமல் இருக்கிறத நாம் காணுகின்றோம் இவைகளில் மத்தியில நாம் கிரிகைகளின் மூலமாக டிரெஸ் மூலமாக அல்ல மற்ற காரியங்களின் மூலமாக இல்ல நம்முடைய கிரியைகளின் மூலமாக இயேசு ஆகிய நம்முடைய தகப்பனை உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் அதன் மூலமாக மக்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அவர்களுக்குரிய பலனை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன் அவனோடைய கிரிகளின் படி அவனவனுக்கு நான் அவனவனுடைய கிரிகளின் படியே அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது வருகிறது வருகிறார் என்ற செய்த எங்கும் அறிவிக்கப்படுகிறது வந்து என்ன செய்வார் அவர் அவருடைய கிரியர்கள் உலகத்தில் இருக்கும் போது என்ன கிரியை நடப்பித்திருக்கிறார்களோ அதற்குரிய பலனை அளிக்க வருகின்றார் என்று வாக்கு சொல்கிறது மற்றபடி அல்ல நம்மால் இயன்ற வரைக்கும் நாம் நன்மை செய்வோம் நம்மால் இயன்ற தர்மம் செய்வோம் நம்மால் இயன்ற புனித வாழ்க்கை செய்வோம் உண்மை உள்ள வாழ்க்கை நாம் செய்வோம் அதை இந்த நாளில் உயிரோடு இருக்கிற இந்த நாளுக்கு கவனிக்கின்றார் தேவருடைய பிரசத்துவர்களுக்கு ஒரு புனை பெயர் ஒரு மாற்று பெயர் விட்டிருந்தார் பாருங்க ஆபரகாமி வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் தாவித்திற்கு ஏற்றவன் என்று தானியே மிகவும்வன் சொல்ல போனால் அதாவது வருஷத்துக்கு ஒரு சந்தோஷப்படுறது மூலமாக என்னுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது என்ளுக்கு ஒரு பெயரு சில வீட்டுல சிலமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பட்ட பெயர் வைத்திருப்பார்கள் அந்த பட்டப்பெயர் சொல்லுவாங்க குட்டி குட்டி வீட்டுல போன ஒரு பிள்ளை பையன பெரிய ஆளா இருக்கார் குட்டி வந்துட்டான பாருங்க அப்போ அப்போ அவர் பெரிய அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது அப்போ அப்படியெல்லாம் பெயர்களை என்ன பார்க்கிறோம் அல்லவா அது அப்படினால தேவன் இந்த லோகத்தில் இருக்கிற நமக்கு பெயர்களை வைக்கிறார் நம்முடைய கிரியர்களை பார்த்து அந்த நிலையில்தான் அவர் வரும்போது தரப்போகின்றார் சூப்பரேசர் லீடர் கணக்க பிள்ளை மாத கடைசியில சபளம் கொடுக்க வருவார் நோட்டு கையில் வைத்திருப்பார் அதில் யார் யார் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க எத்தனை நாள் யார் ஓவர் டைம் பார்த்துருக்காங்க என்றெல்லாம் பார்த்து அவரோடைய உழைப்பு ஏற்ற பிரகாரம் சம்பளம் கொடுப்பார் அதற்கு மேலே யாரும் ஒருவருக்கு ஒருவர் மூஞ்ச வருத்தப்பட்டு காத்துகிறது இல்லை அதுக்கு மேலே எதுவும் ஒரு முறைக்களை இல்லை அவன் வாங்கிட்டு போகிறோம் அதே போல் இப்பொழுது தேவன் கொடுத்துருக்குற இந்த வாழ்நாள் காலத்தில் நாம் நற்கரிகளை செய்வோம் நம்முடையவர்களும் நற்கரிகளை செய்ய பழகட்டும் என்று அப்போ சிலர் எழுதுகின்றார் நற்கரிகளை செய்ய பழகட்டும் துருக்கிரிகளை செய்ய யாரும் பழக கூடாது பழக்கம் வைக்கவும் கூடாது அப்படிதானா வைக்கக்கூடாது வைத்தால் அதோடு சேர்ந்தால் நமக்கு அந்த பழக்கம் வந்துவிடும் நாலு பேர் குடியிருக்க இடத்துல காலி பண்ணிவிட்டு போய்விட வேண்டும் அவர்களுக்கு தெரியும் போய்விடும் போட்டால் அதை என்னைக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் கர்த்தரதை பார்த்துக் கொண்டே இருப்பார் தேவருக்கு பயந்து ஒருவர பேசிக் கொள்வார்கள் யார் கவனித்து கேட்பார் கர்த்தரையை கவனித்து கேட்பார் அவர்களுக்காக என்ன எழுதப்படும் கூடி ஒரு புத்திறக்கம்ியோ புல புத்தகங்கள் கண்ணுடைய தெரியும் ஆவிக்குரிய கண்ணுடைய தெரியும் கத்தோட பிள்ளைகளுக்கு கூடிவிட்டால் மகத்துவங்களை குறித்து பேச வேண்டும் கத்திர சந்தோஷப்படும் அதற்கு மாறாக எதை செய்தாலும் சரி அங்கே எழுதப்பட்டு நான் இடத்துல இப்படி பேசிக்கொண்டார்கள் என்று எழுதப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடினால் அருமையான பிள்ளைகளே என்று கத்திரை வார்த்தை என்ன சொல்லுகிறது கிரியில்லாத சுவாசம் நாம் சுவாசிகள் நாம் கிரிய இல் ஆண்டு வரை நம்முடைய கூட்டத்தை சபையே நம்முடைய ஐக்கியத்தை காண்பிப்போம் காண்பித்து தேவனாமற்றமையப்படுத்துவோம் என்னுடைய கிரிகளின் மூலமாக மற்றவர்கள் தேவனை மகிழப்படுத்தணும் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் பெரியவர் உண்டு ஐந்து நாலாவது வீட்டு பக்கத்தில் இருக்கிறார் அவர் ஒரு நாள் நான் வரும்போது என்னை வழிமறித்து பாட்டினார் ஐயா கொஞ்சம் நெல்லுங்க காலையில் எழும்பின உடனே உங்க கோயிலுக்கு நேராக கொஞ்சம் நேரம் நான் கும்பிட்டு தான் என்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னா அப்ப நான் அப்படி செய்யும் இந்த பக்கத்து தோப்புற ஒரு ரிட்டையர்டு ஆசிரியர் உண்டு அவர் ஒரு நாள் பார்த்து விட்டார் பார்த்து விட்டு இடத்துல கேட்டார் ஐயா நீங்க அங்க பார்த்து கும்பிடுறீங்களே என்ன அப்படின்னு மேலெல்லாம் கடவுள் இருக்கிறாரு இங்க பாத்து கும்பிட்றீங்களே என்ன அந்த கோயில்ல கடவுள் இருக்கு இருக்கிறார் அங்க பார்த்து கும்பிடுற கூப்பிட்டுதான் நான் என்னோட கடமையை செய்வேன் என்று சொன்னார் சொன்னேன் சொன்னார் அவர்தான் என்னிடத்துல கேட்டார் ஒரு இந்த காட்டுக்குள்ள கொண்டு கட்டுறீங்களா அது இந்த காடு அனந்தன் பக்கம் என்றால் இந்த நார் வட்டாரத்தில் தெரியாதவங்க யாரும் கிடையாது அப்படிப்பட்ட பயிற்சிக்குரிய ஒரு இடம் பலவிதமான பயிற்சிக்குரிய இடம் இப்படி இடம் இங்கே கொண்டு கோயிலை கட்டுறீங்களே யார் வருவா ஒரு பாதம் கிடையாது இப்பல்லாம் சப வந்த இவ்வளவு அருமையான மெயின் ரோடு எலக்ட்ரிசா வசதி இதெல்லாம் இப்பல்ல சபை மூலம் ஏற்பட்டது அதற்கு முன்னால ஒன்றும் கிடையாது கடவுள் இடத்துல மாவேன் எழுப்ப வேண்டும் என்று கத்தர் சொல்லி இருந்தார் அப்படித்தான் செய்யப்பட்டது இது மனிதனால் உண்டானது அல்ல ரெண்டு மனிதனால் அவங்க கூடி இருக்கிறதும் அப்படி அல்ல எல்லாம் தேவரா அப்போ அப்படி கேட்டார் நான் அவரிடத்துல ஒரே ஒரு வாரத்தை மட்டும்தான் சொன்னேன் எனக்கு அதுதான் என்ற ஞானத்தில் தோன்றினது ஐயா நம்முடைய கன்னியாகுமரி ஜில்லாவில் நிறைய பலா மரம் உண்டு சில மரங்களிலே வேர் பலா பழக்கும் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்ப அந்த வேர்ல பலா காய்த்து பழக்கும் போது யாருக்கும் தெரியாது பருத்து வரும்போது பூமி வடிக்கும் அப்ப உள்ள காய்ச்சல் என்று உடம்பஸ்தர் அவ்வளவுதான் எப்பொழுது பழக்குது தெரியாது யாருக்கு தெரியும் தேனீக்களுக்கு தெரியும்டில பலாப்பழத்தை நாங்கள் காட்டுக்குள்ளதான் கட்டுகிறோம் நாங்கள் இடத்தை விரும்பி இருக்கின்றார் கிறிஸ்துவாகிய நற்கந்தமாகிய வாசனை வீசினால் மக்கள் வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அங்கு வருகிற மக்களிடத்தில் என்னாதிசய கூட்டங்கள் நிறைய இருக்கின்றது சோதரன்போது முதலாவது இன்டர்நேட்ல செய்த கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த இதைத்தான் எதிர்பார்த்தோம் நாங்கள் பாவரிக்க செய்கிறோம் ஐக்கியப்படுகிறோம் அதான் சொன்ன எதிர்பார்க்கிறவர்கள் உலகம் ஒழுங்குறார்கள் நம்ம இல்லை வீச வேண்டியது என்ன நற்கந்தோம் திருப்பி ஒரு நாள் நான் இது உருவாகி வளர்ந்து வருகிற காலத்தில் ஒருவர் வழியிலே பார்த்தார் அதே அவர்தான் அவர்தான் அவர் ஒரு வழியிலே ஒருவரை மறித்து அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்னுடைய காது கைக்கு இந்த காட்டுக்குள்ள கட்டினாங்க நாங்கள் எப்படி சொன்னோம் இப்போ மக்கள் சண்டை மாத்திரம் இல்லை எப்பொழுதுமே கூட்டமாக போய்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார் தேவனுக்கு மயுமே ஆனால் இருக்க வேண்டிய என்ன கிரியுள்ள வி சுவாசம் விசுவாசம் நற்கந்தமாய் கிறிஸ்தனுடைய வாசனை எங்களே எங்களிலே பாருங்கள் இந்த நடக்கையிலேயே பாருங்கள் சொல்படியாக கட்டிட பிள்ளைகளே எல்லாரும் செய்வோமாக லேலுயா இந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக ஆண்டவராகி தேவன் வரப்போகின்றார் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலனை கொடுக்க வரப்போன்றார் அவனுடைய கையில் ஞாபகம் தோன்று இருக்கின்றது அது நம்முடைய கிரிகளெல்லாம் எழுதியிருக்கின்றது அருமையாக எழுதியிருக்கின்றது அதை பார்த்து நமக்கு பலன் அளிக்கப் போகின்றார் நாம் நற்களை செய்வோமா செய்வோமா செய்வோமா ஆ செய்வோம் தேவருக்கு மயமய நற்கரிகளை செய்து அழியாது வாழாதும்மாகிய அந்த நற்பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தரம் வழி நடத்துவராக கர்த்தர் வார்த்தை தான்